நான் இணை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுவையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் பாசுமதி அரிசி தேவையான அளவு நெய் ஸ்பூன் பட்டா ரெண்டு லவங்க ரெண்டு பச்சை மிளகா மூணு ஏரிய வெங்காயம் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் முந்திரி ஏழு தக்காளி ரெண்டு மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் பிரியாணி பவுடர் அரை ஸ்பூன் உப்புரசிக்கேற்ற சர்க்கரை ஒரு கால் ஸ்பூன் புதினா அறு கப் கொத்தமல்லி கால் கப் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கேரட் பீன்ஸ் புரட்டேட்டோ தேவையான அளவு சேமரை முதல்ல நம்ம வந்து பா பாஸ்மதி ரைஸ் இல்லை நம்ம எண்ணெய் ரைஸ் சாதம் வடிக்கிறோமோ அதை வந்து நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருவோம் கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ வந்து வேக வச்சு வச்சுருவோம் அந்த முந்திரியை வந்து வறுத்துட்டு அந்த வறுத்த முந்திரி தக்காளி போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம் ஒரு ஸ்டவ் பற்ற ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஆனியன் பொடியை கட் பண்ணிப்போம் அதை கொஞ்சம் ஆனியன் மட்டும் எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி வச்சுருவோம் இந்த ஃப்ரைடு ஆனியன்லாம் இந்த கொஞ்சம் எடுத்து இந்த தக்காளி முந்திரியோடு போட்டு அரைச்சிடுவோம் நல்லா அரைச்சி வச்சுருவோம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் பாத்திரம் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகினதும் பட்டை லவங்காயம் இலக்கிட்டு ஃப்ரை பொறிஞ்சதோ பச்சை மிளகா அப்போட்டு பச்சை மிளகாய் வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கினோம் வதங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கிப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்கினதும் இந்த முந்திரி தக்காளி கோல்டன் ஃப்ரை ப்ரௌனை ஃப்ரை பண்ண ஆனியன் இதெல்லாம் கடல் ஒரு விழுது பண்ணிக்கொள்ளி அதை அரைச்சது அதை கூட்டி அதையும் நல்லா வைகிடுவோம் அதுக்கூட மஞ்சப்படி முழுக்காச்சும் பிரியாணி பவுட்ரு கடலில் விட்டுருவோம் நல்லா ட்ராஸ் பண்ணி உப்பு கொஞ்சம் சர்க்கரை போட்டுருவோம் சர்க்கரை ஆப்ஷனல் வேணான வெட்டில்லாம் அது கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்னஸ் கொடுக்கும் டேஸ்ட் கொடுக்கும் அது கலந்து விட்டுட்டு நல்ல நல்ல ராஸ் மல் போகிற அளவுக்கு வேக விடுவோம் தக்காளி மட்டுந்தான் வேகணும் மற்ற எல்லாம் வெந்திரிச்சு இந்த மஞ்சள் பொடி மிளகாத்துல ராஸ் போகணும் அது கொஞ்சம் வேக வச்சுட்டு புதினா குத்தமல்லி கலந்து கொட்டிடுவோம் இல்லை வேக வச்சுருக்க காய் எடுத்து அதில் கலந்துருவோம் கலந்துட்டு நம்ம வேக வச்சுருக்க ரைஸ் இருக்கு அதிகம் எடுத்து சூப்பேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஜத்கா பிரியாணி தயார் இது வந்து நான் வெஜிடபிள்ஸ் வச்சு சொல்லிருக்கேன் நீங்க வந்து சிக்கன் மட்டன்ல கூட இதே மாதிரி பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களையும் சந்திப்பு